அப்படின் அதுக்கு சொல்லுகிறாராம் ஆண்டவன் ஆகம வேதமும் நம்மை உலகத்தில் இருக்கிற நான்மறைகளோ அல்லது ஆகமங்களோ என்ன என்ன சொல்லுவது தெரியுமா என்ன என்ன எப்படி சொல்லுவது தெரியுமா எப்படி தான் சொல்லுது சகல சீவ தயாபரன் என்று சொல்லுவது சகல உலகத்தில் உயிர்கள் என்றிருந்த அத்தனை அந்த சகல ஜீவன்களுக்கும் தயாபரன் அத்தனை உயிர்களுக்கும் வேற்றுமை இல்லாமல் கருணை செய்கின்றவன் என்று எது சொல்லுகின்றன எல்லா வேதங்களும் எல்லா ஆமங்களும் சொல்லுகின்றன எனவே சகல ஜீவ தயாபரன் என்று உரைத்தாள்வால் என்று அப்படி சொல்வதனால சேதனம் அசேதனம் ஆகிய உனக்கு வேற்றுமை இருக்கலாம் இது அறிவுடையவங்க இது அறிவற்றவங்க இது வெள்ள சட்ட போட்டிருக்கு இது வந்து மட்டமான சட்ட போட்டிருக்கு என்று உனக்கு வேற்றுமை இருக்கலாம் உனக்குன்னு மக்களாய உங்களுக்கு எனக்கு அந்த வேற்றுமே தான் அது அறிவுடையதா இருந்தாலும் அறிவற்றதா இருந்தாலும் மக்களா இருந்தாலும் விலங்காயிருந்தாலும் புல்லா இருந்தாலும் பூண்டா இருந்தாலும் சகல சீவதாபாரம் என்று எல்லாம் சொல்லுகிறேன் வேதங்கள் முழங்குகின்றன எல்லா உயிர்களுக்கும் அவன் தய செய்கின்ற கருணை செய்கின்ற வேற்றுமையின்றி கருணை செய்கின்றவன் என்று சொல்லுகின்ற அந்த அமைப்புக்கு காரணம் என்னவென்றால் என் மனசில் அப்படி இருப்பதனால தான் ஆதலால் இப்பொழுது நான் என்ன செய்தேன் சேதனம் அசேதனமாகியும் வேற அது எனக்கு ஒண்ணு வேற்றுமை கிடையாது மக்கு அவை போதுமைய என் அளவுல எல்லா எம்பிள்ளைகள் தான் எல்லா எம்பிள்ளைகள் ஒரே சேரும் எண்பத்தி நான்கு நூறாயிரம் என்னுடைய பிள்ளைகள் தான் இதுதான் அந்த மாதிரி ஞானிகளுக்கு வரணும் ஞானிகளுக்கு என்னன்னு கேட்டா எல்லாரும் தன் மக்கள்னு வரணும் ஏன்னா இறைவனையே நினைத்துக் கொண்டிருப்பதுனால இறைவன் என்ன நினைக்கிறான் இறைவன் என்ன நினைக்கிறானோ அதுதான் அந்த இறைவனையே உள்ளத்தில் தேக்கி அறிவுள்ள நினைப்பார்கள் அதனால ஆத்துல கோவலன் கண்ணிக்கு ரெண்டு பேரும் இருக்கிறாங்க கௌந்தரிகள் கொஞ்சம் எட்ட இருக்கிறார் எட்ட இருக்கிறார் போக்கும் வரவும் புனருமிலா புண்ணியணி ஆனா காட்டுமியம் காவலனி சில மையங்களில் காண்பரிய பேரொழி அப்படி இருக்கு அப்படி இருக்குது என்ன பண்றது அதனால இருக்கட்டும் என்னவந்திய கவுந்திரிகளோடு இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து போகும்போது தங்கும் பொழுது அருமையாக கவுந்திரிகள் என்ன செய்யற இது ரெண்டும் கணவன் மனைவிமா இருப்பது கோகலான் கண்ணி இரண்டாவது நடுப்பு பிரிந்தவங்க பிரிந்தவர் கூடினால் பேசவும் வேண்டுமோ பேசல அப்படி வர்றாங்க நடந்து வர்றாங்க ஆதலால் ஒரு இடத்துல தங்கும் போது கொஞ்சம் குளிர்ச்சியா இருக்குது கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கிட்டு போலான்னு சொல்லிட்டு யார சொன்ன தாண்டி உட்காந்த ஏ ஒரு கணவனும் மனைவிமா இருக்கும்போது அவங்களோட கூட இருக்கப்படாது ஒரு துறவி எட்ட இருக்க நான் இத பையங்களுக்கு சொல்லும் போது ஏண்டா நாளைக்கெல்லாம் நம்ம அக்கா தங்கச்சி எல்லாம் கல்யாணம் பண்ணி கொடுத்து பொண்ணுமா அப்படியே அழைச்சிட்டு வாங்க எப்படி அழைச்சிட்டு வரணும் தெரியுமா அக்கா அத்தாம் கூடவே கூட உட்காரப்படாது அக்கா அத்தான உட்கார வச்சுட்டு எல்லாம் நான் பெற்றி பாத்துக்கிறேன்னு ரெண்டு சீட்டு தாண்டி உட்காரணும் சிலப்பதி ஆரம் தரும் அறவுரை ஆமா என்ன புது தம்பதிகள் சரிங்களா அது பஸ்ல வருதுன்னா ஏதாவது பேசிட்டு இருக்கோம் இவன் எங்க கூடவே இருந்த ஆனா அழைச்சிட்டு வர்றான் என்ன பண்ணும் பெட்டி வீட்டுலாம் வச்சுட்டு நான் எடுத்துக்கிறேன் அக்கா நான் வச்சுக்கிறேன் அத்தா நீ இருக்கா என்ன ரெண்டு சீட்டு தாண்டி உட்காரணும் சிலப்பதிகாரம் தருகிற பாடம் அங்க கவுந்தரிய சொன்னா நீ மாப்பிள்ளைய அக்கா அழைச்சிட்டு வரும்போது தெரியும் அது மாதிரி புது தம்பதிகள் கணவன் மனைவியா இருக்கும்போது கூட கூடவே நிற்கப்படாது இதுக்கு மேல சொல்லப்படாது அதனால எனவே இந்த கோவலன் கண்ணி இருக்கிறாங்க அந்த அம்மா எத்த இருக்கு சிலப்பதி ஆரம்ப எல்லாம் பொதுவா காப்பியங்கள் கரு சொல்ல வந்தது அதுக்கு ஒரு நேரடி எழுதிட்டு போறேன் பாடனுடைய நோக்கமே ஆங்காங்கும் சமுதாயத்துல நல்ல அறங்களும் அந்த நல்ல வாழ்க்கையும் பண்பாடு மலரும் இருக்க அதனாலதான் இலக்கியம் பேசுற அத பேசணுமே இவ பெருசா அவ பெருசா கண்ட போட்டு இருக்கக்கூடாது கேட்கிற என்ன நினைப்பான் ரெண்டும் ரெண்டும் கரண்டாப்பே பண்பாடுகளை எடுத்து சொல்லுங்க வேற என்னமோ போட்டு போட்டு நாடு உருப்பிடுமா உருப்பிடுமா சத்தியும் உருப்பிடும் அதனால இது மாதிரி அப்ப ஒரு தண்ணி போட்ட ஆளு அதான் பறத்தை கேட்கணுமா அவளும் தண்ணி போட்டவ ரெண்டும் அப்படியே உலகமே அப்படி வந்து வருது வரும்போது இந்த ஜோடியை பார்த்தது அந்த பாரி ரெண்டு பேரும் காமனும் தேவியும் போலும் இங்கு யாவிரும் அப்படின்னு ரெண்டும் நெருங்க போகுது இது அந்த அம்மா எட்ட இருந்தாலே தவிர இந்த ரெண்டு ஆன்மாக்களுக்கு துணையா வந்தவர் தண்ணி போட்டா தரங்கு நீ வீ யாவீரோ என்று கேட்ட உடனே அந்த அம்மா சொன்ன மக்கள் காணி அவங்க யாரும் இல்லடா எங்க எங்க என் மக்கள் பா மானுடைய ஆக்கையர் எல்லாம் உன்போல மனுஷன்தான் பக்கம் பரிபுணர் நீங்க அப்படி கொஞ்சம் போவேன் அவங்க எல்லாம் இப்படி வாங்க என்று இந்த தீயவர்கள் அந்த கோவலன் கண்ணியோடு நெருங்கக்கூடாது என்றும் ஏதேனும் பேச்சு கொடுக்க கூடாது காத்து வந்தவள் அந்த அம்மா அப்படி வர்றா ஒரு யாருக்கு யாரோ ஒரு செட்டியார் பையன் செட்டியார் பண்ணும் இந்த அம்மாளுக்கு முன்ன பழக்கம் இல்லை ஒரே ஊர்ல வந்தாங்க நடுப்பு சந்தித்தாங்க அப்படி இருந்தும் கூட அந்த குடும்பத்தில் ரெண்டு பேருக்கு எந்த துண்ணும் வரக்கூடாதுன்னு நினைச்சு மக்கள் காணியிருந்த அந்த பைய பொல்லாத படவா அவன் என்ன பண்ணா இது ரெண்டும் பார்த்தா கணவன் மனைவியா இருக்கிறாங்க அம்மா தான் பிள்ளைங்க ரெண்டும் அம்மா கட்ட நாமல்ல அரைஞ்சே போடுவோம் ஆனா அந்த அம்மா சொல்லால் அரைஞ்சா இவங்களை பார்த்தா கணவன் மனைவியா இருக்கிறாங்க நீங்க மக்கள் அப்படியான அண்ணன் தங்கச்சி கல்யாணம் பண்ணிக்காங்களா உடன் வயிற்றுடன் வாழ்க்கை கடவது முன் கட்டடி இருக்குது புத்தி வேலை போகணும் நரியா போன எங்கேயே வள்ளி தெரியல அது மாதிரி கேட்டா பெருமானும் எல்லா உயிரும் தன் மக்கள்னு கருதுமா ஞானியர்களும் எல்லா உயிரும் தன் மக்கள்னு கருது இவங்க கணவன் மனைவியா இருக்கலாம் அக்கா தங்கச்சியா இருக்கலாம் அம்மாவும் பிள்ளையுமா இருக்கலாம் ஆனா அவங்களுக்கு எல்லாம் தன் மக்கள் தான் மக்கள் காணீர் மானுடைய பக்கம் நீங்க மின் படிப்புலம்பினர் ஏன அந்த பக்கத்துல போவாதீங்கப்பா உடன் வயிற்றோர்கள் நினைக்கிறேன் பதில் சொல்வாங்க குண்டி நின்றார் வெகுடி கனிமையையும் காத்தவே ஆண்டவனுக்கு ஞானியர்களுக்கே இந்த மாதிரி மக்கள் ஆயிருப்பார்கள் எல்லா உயிரினங்களும் ஆண்டவனுக்கு எப்படி இருப்பாங்க சகல சீவ தயாபரம் எனவே எனக்கு மக்கள் ஆதரால் தான் நான் என்ன செய்தேன் தாயிழந்து வெம்பாதித்தடல் அகஞ்சூடத்தடன்று காயும் ஆதாபம் புறஞ்சூட காணியில கிடந்து எனக்கு வருத்தமா போயிடுச்சு தாய் தந்தையாக இருக்கிற தாய்ப்பண்டியும் பூட்டது ஆண் பண்டியும் பூட்டுது தந்தையா இருக்கிற பண்டியும் கண்ணு கூட முளைச்சு முடிச்சு முடிச்சு முடிச்சு பார்க்குது இந்த பன்னெண்டு என்ன பண்ணுது அம்மாவை காணான் காட்டு அம்மாவ்ட்ட பால் குடிக்கணும்னு அப்படியே அலையுது எனக்கு தாங்க முடியல அதனால நானே தாயாக இருந்து கொடுத்தேன் அந்த துன்பத்தை கண்டு சகிக்க முடியாமே அறிவினால் ஆகுவது உண்டோ நோய் தன்னோய் போல் போட்டா கடை திருவண்ணுவாசனால என்னடா பயன் என்ன சாமி பயன் டிகிரி வாங்கறது பயன் தான் மக்கு பயில உட்கார அறிவினால் ஆகுவது உண்டோ சிறந்த அறிவு இருந்தால் அதனால் என்ன பயன் தெரியுமா பிரிதின் நோய் தன்னோய் போல் போட்டாக்கடை ஏதேனும் ஒரு உயிர் துள்ளப்பட்டதுன்னு அதாரம் பா பாவம் பா என்று இறங்கணும்டா அதுதான் அறிவின் பயன்கள் இந்த நமக்கு இருக்கிற கிஞ்சித்தறிவுக்கே பயன் என்றால் வாலறிவன் அவர் திருவள்ளுவர் வாலறிவன் தொல்காப்பியர் விளைஞ்சி அறிவன் என்றெல்லாம் சொன்னார் அந்த அறிவன் எப்படி இருக்கும் ஆதலால் தீயும் ஏமே ஏனமென் குருளைகள் தெரு இறங்கி அது ஒண்ணிக்க பார்த்தல பாவம்ருதி அந்த பண்டிக்குட்டிகளுக்கு தாயான பண்டிகுட்டியாக நான் ஆடி மூளை அழித்து உயிர் அளித்தனம் அதனால நான் கொடுத்தேன் அப்போ நீங்க போய் இவ்வளவு பெரியவர்கள் இந்த மாதிரி ஒரு சின்ன விலங்காய் அது இழிந்த விலங்காய் நீங்க போய் கொடுத்தீர்களே என்று சொன்னது கேட்டதுக்கு எல்லா உயிரினங்களும் எனக்கு ஒரே மாதிரி தான் பிஹெச்டி படித்த டாக்டர் ஒண்ணுதான் அந்த பண்டிகுட்டியும் ஒண்ணுதான் ஏ வெறும் உடலை பாக்குற நான் உடலை நீக்கிட்ட அதுவும் உயிர் இது உயிர் எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அடி பொருளை பார்த்து பயம் கூடாது பொருளின் உட்களை பார்க்கணும் அது சட்டி உடம்பு சட்ட மனித சட்டை போட்டு வந்து விலங்கு சட்டை போட்டு நீ மனித சட்டையை கழித்து சட்டையை கழித்து என்ன வேற்றுமைய சட்டையை கண்டு மயங்கு சட்டையை எடுத்துட்டு பாருங்கப்பா என்ற பண்டிகுட்டி மந்திரம் கட்டம் வேற ஒன்னும் கதையில ஒண்ணும் பெருசு இல்ல இம்மாதிரி அம்மை கேட்க அது இறைவன் விடையிருக்க சொல்லுகிற பகுதி இருக்கே இது ஒரு கட்டம் இரண்டு மூணு பட்டம் இதனால தான் இந்த வரலாறு இப்படி ஆச்சு இது அது அது மட்டுமல்லமா மனைவி சொல்றார் ஆளாவில் ஆற்றலும் தீரனும் நல்லாரும் பேர கல்வி விளைவும் ஞானமும் கிடைத்தது அது மட்டுமல்ல அது மா பால் கொடுத்த இன்னைக்கு மதிநுட்பம் நூலோருடைய ராய் ஒரு அமைச்சராயிருப்பதற்கு தகுதி வந்து இனி மேல் அமைச்சராய் இன்னும் செய்ய போற அந்த பன்னெண்டு பேருக்கு என்ன தெரியுமா இப்ப நான் தாயா இருந்து மொழிகொடுத்தேன் இப்போ அவருடைய பாண்டிய மன்னனுடைய பேரவையிலே அமைச்சராக ஆக்க போறேன் தெரியுமா அப்படின்னா சிவஜிவு பாலம்பால பெருக்கி காவில் பாகம் அது மட்டுமல்ல மாண்புமிகு அமைச்சராக இருக்க விட மாட்டேன் கொஞ்ச நாள் அமைச்சராக இருந்து பாண்டி அரசனுக்கும் பாண்டி நாட்டிற்கும் மற்ற உயிர்களுக்கெல்லாம் நன்மையை செய்யும்படியா செய்துட்டு ஒரு கால எல்லையிலே அந்த பன்னெண்டு அந்த குமரர்களும் என்ன செய்யப்படுற வெய்யே உன் பொன்னடிகள் கண்டின்று வீடு புய என் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்றா விமலா விடைப்பாகா என்றெல்லாம் எண்ணி ஏங்குமாறு அதற்கு வீடு பேரும் தரப்படைந்தார் இவஜியே உன் பொன்னடிகள் கண்டு இன்று வீடு அதன் தரப்பு அம்மா என்ன பண்ணுவாங்க இந்த கேள்வியெல்லாம் கேட்ட அம்மாவுக்காக கேட்டப்பட்டது நமக்காக கேட்கப்பட்ட வினா நமக்காக உணர வேண்டிய ஒரு கால எல்லையில் வீடு பேரும் வழங்குவோம் அப்படியா சுவாமி என்னாச்சினர் என்று நாயகன் நாயைக்கு இறை கொடுத்தி எம்பி அன்று மீனவன் கனவில் வந்து அரச உடனே கதை வேகமா போகுது உடனே அன்னைக்கு ராத்திரி விடியர் நாலரை மணி கனவு இந்த விடியற்னா பளிக்கும் விடியற் மணிக்கு நான் சேர்த்துக்கிட்டேன் பாட்டை கெடுக்க வேணாமா அதுக்காக சேர்த்துக்கிட்டேன் இங்க விடியற் காலம்லாம் இல்ல எனக்கு கனவில் வந்து அரச கேள் பன்றி குன்றில் ஏனமா முகத்தராய் இங்க பத்தியா அந்த பன்றிமலையில ஒரு பன்னெண்டு பேர் இருக்கிறாங்க அந்த பன்னெண்டு பேர் முகம் மட்டும் பண்டிகா இருக்கும் உடம்பெல்லாம் கைகால் போல உங்க மாதிரி இருக்கும்பா அப்படி ஒரு பன்னெண்டு பேர் இருக்காங்க வென்றி வீரராய் வைகுணர் நீ ஆளை பார்த்து நீ ஏதோ பண்டி மோகம் எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்பொருள் காண்பது திருக்குறள் படிப்பா திருக்குறள் படிச்சுக்கோ வீரராய் வைகுணர் மிக்கு அறிவுடைய சிறந்த அறிவுடையவங்கப்பா அவரை நின் கடைக்க அமைச்சோடி நாளைக்கு அமைச்சராக வைச்சிருந்தார் யாருக்காக போறோம் கிடையாது நான் ஆணையிட்டால் நடந்து விட்டால் நடந்தே வந்து அமைச்சரா கோடி என்று ஆலைவில் சிவாபாரஞ்சூடர் அருள் செய்ய இப்படிய காலம் நாலரை மணிக்கு கனவுல பெருமான் சொல்ல அந்த பாண்டியன் தேந்தன் கவலரும் களிப்புடையனாய் கண்மலர்ந்து எழுமான் தவள் நெடுந்துடல் தத்தி நீந்த உடனே ஆட்சி மணி நாள எழுந்தா மணி நாளரை ஆயிட்டு உடனே காலை எழுந்து அருமையாக நீராடி நெருமாடி பெருமானை வழிபாடு செய்து விட்டு சரிய ஆறரை மணிக்கெல்லாம் படம் விட்டான் எங்க பண்டிமலை மாண்ட கேள்வி மந்திர்கு உணர்த்தி அப்பதான் அந்த பன்னெண்டு பேரு சொல்றாங்க அந்த பன்னெண்டு பேரும் பார்த்தவொன்னு இப்படியே ஒரு பேரரசர் நம்மை நோக்கி வருகிறார்னு பார்த்தது பெரியவர்களுக்கெல்லாம் வணக்கம் நேற்று விடியற்காலம் ஆண்டவனுடைய சொக்கநாதர் கனவுல சொன்னார் நீங்கள் எல்லாம் எங்கள் எங்க அவையிலே அமைச்சராக இருந்து எங்களுக்கு நல்ல உடனிருந்து அரசாடுவதற்கு வேண்டிய அறவுரை கூற வேண்டும் வாருங்கள் அழைக்க வந்தேன் நான் யாருக்கே அந்த பன்னெண்டு பேருக்கு மாலை மேல் காந்த காந்தகிய மாவீர அவரும் வந்துட்ட அரண்மனையில் உறுதிமொழி சொல்ல ஏன் இது நான் நாட்டிற்கும் அவற்றிற்கும் எந்த திரவமும் செய்யவில்லை ஆடி காத்து வேண்டியது சாதாரண காத்துல கூட இல்ல ஆடி காத்துல அதனால உறுதிமொழி எல்லாம் எடுக்கல அவசரம் இல்ல தேவையில்லா நினைச்சு வேறு பல் வரிசையும் தக்கவா நல்கி அமைச்சராக மட்டுமல்ல இது பாவன் சாதாரண ஒரு சட்ட ஒருவேட இருக்கு இப்ப என்ன நல்ல பேதாமரம் அமைச்சராக வரும்போது மாறுதி காரன் கூடவே இருக்கிற போலீஸ் காவல் காவல்துறையினருக்கு போன அவங்க தான் போவாங்க இவங்க போறதுக்கு முன்னால பின்னால நூறு பிளஸ் வச்சு சொல்ற அதனால இவையெல்லாம் வேறு பல் வரிசையும் தக்கவா நல்கி கந்து தீரிய கடக அறிக்கை தவன் பின்னர் பழைய மந்திர கிடார் மடப்பாவை விளவு சால் கடி மங்கலம் பிரதினால் புணர்த்தி உடனே பார்த்தார் அவர்களுக்கு அருமையான அந்த நல்ல சிறப்புகள்லாம் செய்து அவர்களை கொண்டு வந்து அழகி தாமன நடத்தினான் அனையரும் வீர களரினாக்கு ஒரு கவயமும் கண்ணுமாய் நடப்பார் இந்த அமைச்சராக வந்த பிறகு அந்த பாண்டி மன்னனுக்கு ஒரு கவசம் கவசம்னா இரும்பு கவசம் இரும்பு கவசம் போட்டுக்கிறேன் இந்த பன்னெண்டு பேர் அவருக்கு கவசமாக எப்படி இந்த உடலை காப்பதற்கு உணர்வுக்கு உணர்வுக்கு தெரியாததெல்லாம் தெளிவிக்கின்ற ஞானக்கண்ணாக இருந்தார் எனவே அந்த பன்னிரண்டு அமைச்சர் பெருமக்களும் கவயமாக கவசமாகவும் கண்களுமாக இருந்தார் இதை விட அமைச்சர் ஒரு அரசனுக்கு இருக்கிறார் அதனாலதான் பாட்டு வளருது உடம்புகாரண்டிற்கு உயிர் ஒன்றன ஒன்றி ஆறு இரண்டு பன்னெண்டு பன்னெண்டு பேர் அந்த வீரர்கள் ஆனால் உணர்ச்சியில ஒரே உணர்ச்சி ஒரே உணர்ச்சி பாரதியார் பாட்டி ஞாபகத்துக்கு வருத செப்பு மொழி பதினெட்டு உடைய சிந்தனை ஒன்றுடையாள் மொழி பதினெட்டா இருக்கலாம் ஆனா எங்கள் தாய் சிந்தனை ஒன்றுடையாள் அது போல பெயர்கள் பன்னெண்டு பேரா இருப்பாங்க சிந்தனை ஒன்றுடையாள் இதை சொல்றேன் திருவிழா பணி சொல்ல மாட்டேங்கலாம் திருவிழா சொன்ன மாட்டிக்கலாம் பாரதியார பத்தி பாரதியார் விழாவில் என்னைக்காவது எவனாவது ஆன்மீகம் பேச கேட்டமோ அவரே ஆன்மீகம் பாஷன் உட்கார்ந்து எவ்வளவு பாடி அவர் மாதிரி பாருமதியே என்னமோ போனார் மனுஷன் அங்க ஒரு உழுக்கு இருந்து எடுத்து வச்சுக்கிட்டு உலகத்து மா ஐஏ எங்கள் முத்துமாரி அம்மா எங்கள் முத்துமாரி உன்பாதன் அடைந்தோம் எங்கள் முத்து மாறி அம்மா எங்கள் முத்து மாறி பலகற்றும் பலகேட்டும் எங்கள் முத்து மாறி அம்மா எங்கள் முத்து மாறி எல்லாம் படிச்சான் படிச்சேன் பயனொன்றும் இல்லை அடி எங்கள் முத்து மாறி அம்மா எங்கள் முத்து மாறி வச்சிருக்க இதை ஒரு மேடலையாவது யாராவது பாரதியார் விழாவில் இந்த மாதிரி அவருடைய ஆன்மீகம் என்ற தலைப்பு குறித்து பேசுறோமா பேசுவோமா பேசினா ஜி புறந்துடாதா நாட்டுன்னு அதனால பேச மாட்டோம் முருகா முருகா அதனால உடம்புகாரிற்கு உயிர் ஒன்றன ஒன்றி அவரம் எண்ணிக்கையில் பன்னெண்டு பேர் இருந்தாலும் கூட அவரது சிந்தனையை ஒன்றுடைய ஒருதலையா சொல்லலும் வல்லது அமைச்சு திருக்குறள் உண்மையில அமைச்சல் இருக்கிற திருக்குறளையும் அப்படியே பிழிஞ்சு விட்டார் அப்போ தெரிதலும் ஏர்ந்து செயலும் ஒருதலையா சொல்லலும் வல்லது அமைச்சு திருவள்ளுவர் அமைச்சர்கள் பத்து பேர் இருந்தாலும் கூட நல்லா ஆராயலாம் ரெண்டு நாள் மூன்று நாள் கருத்துக்கள் அடுத்து கடைசியில முடிந்த முடிவா என்னையா செய்ய ஒரே ஒரு கருத்தான் சொல்லி நினைக்கிறேன் அரசாங்க ஒரு தலையா சொல்லலும் வல்லது அமைச்சர் அதுதான் இங்கே பன்னெண்டு பேர் அவங்க வடிவில் இருந்தாலும் கூட ஒருதலையா சொல்லுகின்ற அமைச்சர்கள் இவருக்கு எவ்வளவு மதிப்பு தெரியுமா ரொம்ப அருமை பாம்பு அஞ்சு தலை நாகம் இருக்குது அஞ்சு தலை நாகம் அஞ்சு வாய் இருக்குது அஞ்சு வாய் இருக்கும்போது அந்த அஞ்சு வாயின்னு இறை கிடைச்சதுன்னா சாப்பிடும் ஆனா அஞ்சு வாயில சாப்பிட்டாலும் கூட அந்த இறை எங்க போகும் ஒரு வயிற்றுக்குத்தான் போகுது தலை அஞ்சு திங்கறத முழுவது கூட அஞ்சு வாயினால அறவுரைகள் எல்லாம் பனிரெண்டாக இருந்த போதிலும் கூட அந்த ஒரு வயிற்றுக்குள்ள அந்த இற மாதிரி ஒரே ஒரு முடிவாக இருந்து தெளிவான முடிவாக நாட்டிற்கு அரசர்க்கு நிகழ்காலத்திற்கு இனி எதிர்காலத்திற்கு எல்லாவற்றையும் கொடுத்து பாம்பை சொல்லி அதுபோன்ற அமைச்சர் ஆகியிருந்தது என்பதை அநேகமா நூத்துக்கு தொண்ணூத்தி ஒன்பது முக்கால் திருப்பாணத்தை வச்சுக்கிட்டு தப்பு கிடையாது எனக்கு தெரியல நீங்க கம்பலமான எனக்கு படிக்க வைந்ததில்லை ஆகவே அப்படிப்பட்டவர்களாக வைத்து இருப்பார்களாம் அந்தவர்கள் நெஞ்சத்து இடம்பாடு கொள்ள வினை வாங்கி தெளியன் கல்வி இடம்பாடு நல்கும் பயன் போல் மகிழ்வை தார் அந்த பாண்டியன் எந்த நேரத்தில் எல்லாம் சில கருத்துக்களுக்கு இப்படி செய்யலாமா என்று அப்படி குழம்புகின்ற பொழுது அவனுக்கு எப்படி செய்வார் ஒருவனுக்கு கற்ற கல்வி எப்படி இயல்பாக உதவுமோ அது இந்த பன்னெண்டு பேர் உதவாங்க தளர்ந்துடி உதவும் கல்வி தானப்பிரகாச உடையுடைய ஊற்றுக்கோலத்தை ஒழுக்கமுடையார் வாய்ப்பு திருவள்ளுவர் நல்ல வடுக்கிற நிலத்தில் ஊன்றுகோல் இருந்தால் எப்படி கொஞ்சம் ஜாக்கிரதையா போய் கீழே விடாம போலாம் அது சில சமயங்களில் ரொம்ப சிக்கலான செயல் வருகின்ற பொழுது நல்ல பெரியவருடைய வாய்க்கொள் பணி நிற்கும் ஊன்றுகோல் போல் நிற்கும் இந்த குரலெல்லாம் மனதில் வச்சுதான் பாடிருக்க இடம்பாடு நல்கும் பயன்போல் மகிழ்வை தார் நல்லாவின் பாலின் அருந்தேன் கலந்து என்ன பன்னூல் வல்லாருமாகி மதிநுட்பரும் ஆகி நல்ல அவங்க படிக்காத நூல்களே கிடையாது தோன்றி தோன்ற கூட மதி நுட்ப அந்த குரலை மோகரா தெரியுது அது எது போல என்ன நூலறிவு ஒரு பக்கம் இயற்கையாகவே இருக்கிற கூறி பக்கம் ரெண்டு பாலோடு போல அது ஒரு குரல் பாலோட தேன் கலந்தே பனிமொழி வாழையர் கூறிய கொல்லு இந்த ரெண்டு பாட்டை படிக்கிறத ஏறட்டாலும் ஒரு இருபத்தஞ்சு குரல் சொல்லி ஆகும் விழிஞ்சிருக்காரு எனவே நல்லாவின் அது கூட அங்க பாருங்க நல்லாவின் பாலின் கரந்த பால் கண்ணலோடு வாங்கின பால்மே பாலா கிடையாது அதனால நல்லாவின் கலந்தன்னு எப்படி இருக்குது பன்னூல் வல்லாருமாகி நூலறிவு மதிநுட்பருமாகி இயற்கை அறிவும் இருக்கு இந்த ஈரறிவும் ஒருங்கு இருக்கின்றது சோர்வில் அது வேற சோர்வில் என்னைக்காவது ஒரு நாளுக்கு என்ன அமைச்சர் ஒரு மாதிரி நீங்க சோர்ந்து இருக்க சோர்விலம் அஞ்சான் அவனை இகழ்வெல்லல் யாருக்கு அரிது சொல்லுகின்ற வல்லமி இருக்கணும் சோர்வில்லாம இருக்கணும் அஞ்சாமி இருக்கணும் மூணு சேர்ணும் வல்லன் சோர்வில அஞ்சான் அவனை இகழ்வல்லல் யாருக்கும் அரிது அசைக்க முடியாது சோர்வீலன் ஆகி அப்போ அன்மாயி சொல்லால் அடையார் மனமும் கழிதூங்க அவர் பேசினா நேர் பயவன் கூட எனக்கு அவன் ஜென்ம விரோதிதான் ஆனா நீங்க பேசின பாருங்க அருமை என்ன குரல் என்ன குரல் கேட்டார் பிணிக்கும் தகைவாய் கேளாரும் வேட்ப முடிவுதான் சொல்வது ஏற்கனவே கேட்டவர்களே அப்படியே பிணிக்குமா கேளாரும் வேட்பு முடிவுதான் சொன்னார் இந்த கேளாதாருங்கிறதுக்கு பயவர் சொல்லலாம் இன்னொன்னு கேளாதவர் ஐயா நேற்று பொட்டினார் சார் அங்க வேலூர்ல அதான் நான் போ கொடுத்து சார் நினச்ச போக முடியும் நினைச்ச முடியும் வேட்ட முடிவுதான் சொன்னதே சொல்லிட்டு இருக்க மாட்டாங்களா வேற மாற்று கருத்து எதிரிகள் சொன்னாங்க கோவிச்சுக்காம அந்த சொல்ல இருக்குமானது சொல்ற சரிதான் போாரத வேடல் மாட்சியின் மகத்தை ஆர்த்த இவன் பேசும்போது விருப்பமா பேசணும் ஆனா பிறர் சொல் பயன் கோடணும் அவ யாரா இருந்தாலும் சரி அதுல பயன் ஐயா நீங்க சொன்ன கருத்து மிகச் சிறப்பு நான் கூட தவறிவிட்டேன் நீங்க சொன்னதுதான் சரி என்று ஏற்றுக்கொள்ளணும் அது யார் மாட்சியின் மாதற்றார் கோல் இங்கே ஒரு குரல்